அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு படிவுடையார் பற்றமைந்த கண்ணும் மடி உடையார் மான் பயன் எய்தல் அரிது உலக மக்களின் அன்பும் ஆதரவும் பெற்றிருந்தாலும் சோம்பல் உடையவர் அந்த ஆதரவின் பயனை பெறுவது அரிதாகும் என்பது இந்த குரலின் பொருள் படிவுடையார் பற்றமைந்த கண்ணும் மடிவுடையார் மான் பயன் எய்தல் அரிது சோம்பல் இருக்குமானால் ஆதரவினாலும் அன்பினாலும் யாதொரு பயனையும் அடைய முடியாது மக்களுக்கும் உண்மையில் நன்மை செய்ய முடியாது இலட்சியத்தை அடைய தன் முயற்சியே முக்கியமாக வேண்டும் படியுடையார் பற்று என்பதற்கு அரசனுடைய ஆதரவு என்றும் பொருள்கொள்ளலாம் என்று பெரியோர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் பரிமேலழகருடைய உரையிலே இவ்வாறு காணப்படுகிறது நிலம் முழுதும் ஆண்டாரது செல்வம் தானே வந்து எய்திய இடத்தும் மடியுடையார் அதனால் மாண்ட மாட்சிமை மிக்க பயனை எய்துதல் இல்லை என்றவாருங்கிற அதாவது இந்த பூமி முழுக்க செல்வம் நமக்கு இருந்தாலும் சோம்பேறித்தனம் இருந்தால் அதோட பிரயோஜனத்தை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பது கருத்து ஜெகவீரபாண்டியனார்ங்கிற பெரியவர் செய்திருக்கிற உரையில் படியுடையார் அப்படிங்கிறது அரசரை படின்னா பூமி அதனை உரிமையாக உடையவர் படியுடையார் படி என்ற சொல்லுக்கு பூமி என்று பொருள் அதனை உரியவராக உடைமையாக எவர் இருக்கிறாரோ அவருக்கு படியுடையார் அப்படின்னு பேர் செல்வத்தை ஈட்டுவதற்கும் அதை காப்பாற்றுவதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் முயற்சியே காரணமாகும் ஆக அந்த முயற்சி இல்லாத மடியர் மடியர்ன சோம்பேறிகள் படி முழுதும் பெற்றாலும் பயன்பெறார் ராஜ்யத்தே அடைஞ்சாலும் அவர்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்குமானால் அதனால் பிரயோஜனம் இல்லை அவர்களுக்கும் இல்லை சமூகத்துக்கும் இல்லை சுபாஷித ரத்னாகரங்கிற ஒரு புஸ்தகத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது ஆலஸ்யதி நேஜ்ஜ்தனரோ நியுதனகோதோ வா ஆலியதுயமவனி சசாகராந்த சம்பூர்ணரபுச்சனைச்சோம்பல் என்கின்ற ஒன்று இல்லையென்றால் இந்த உலகில் பலர் செல்வந்தர்களாகவும் கற்றறிந்த அறிஞர்களாகவும் இருந்திருப்பார்கள் கடல் வரை நீளமாக இருக்கக்கூடிய இந்த பூமியானது மிருகத்திற்கு நிகரான மனிதர்களாலும் வறியவர்களாலும் நிறைந்திருப்பதற்கு காரணம் சோம்பேறித்தனமே ஆகும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது எதி ஆலஸ்யம் நபேத் ஜெகதி அனர்த்தா ந சாத் அது எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி அது ஏற்கனவே ஒரு குரலை நான் மேற்கோள் காட்டியிருக்கேன் தவங்கிற அதிகாரத்தில் வருகிறது துறவரையல்ல இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர் நிறைய பேருக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதன் குறிக்கோளை தெரிஞ்சு அதற்கான முயற்சியை மேற்கொண்டவர்கள் சிலர் அங்கே வந்து தவத்தை செய்தவர்கள் சிலர் தவத்தை செய்யாதவர்கள் பலர் என்பது கருத்து இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர் நோற்பார்னு சொன்னால் தவத்தை மேற்கொள்கிறவர் முயற்சி பண்ணி தன்னை வருத்தி கொள்கிறவர்கள் சிலர்தான் அதனால்தான் சில பேருக்கு தான் உண்மையான ஆனந்தம் இருக்கிறது பலருக்கு இல்லாததற்கு காரணம் அதற்குரிய வழியை அறிந்து சரியான முயற்சியை மேற்கொள்ளாததுதான் காரணம் என்று அந்த குரட்பாவில் சொல்லியிருப்பதை நாம் நினைத்து பார்க்கலாம் இனி பதவுரை பார்ப்போம் படிவுடையார் ஆட்சி அல்லது பெரும் பொறுப்பை உடையவர்களுக்கு பற்று பொருள் நலம் துணை நலம் அமைந்த கண்ணும் அமைந்திருந்தாலும் மடி உடையார் சோம்பலுடையவராக இருந்தால் மான் பயன் அந்த நலங்களால் அடைய வேண்டிய சிறந்த பயனை எய்தல் அரிது அனுபவிக்க இயலாது ஆட்சி அல்லது பெரும் பொறுப்பை உடையவர்களுக்கு பொருள் நலம் துணை நலம் அமைந்திருந்தாலும் இருந்தால் அந்த நலங்களால் அடைய வேண்டிய சிறந்த பயனை அனுபவிக்கவே இயலாது என்பது கருத்து மற்றொரு இடத்துலேயும் திருவள்ளுவர் சொல்லுவார் துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் என்பர் நமக்கு எத்தனை பேர் துணையாக இருந்தாலும் அது நல்லதை கொடுக்கும் ஆனால் நம்ம வேலை செஞ்சால் தான் அது முழுமையான பயனை கொடுக்கும்பர் வினை நலம் எல்லாம் தரும் என்பர் அதையும் நாம் இங்கு சிந்தித்து பார்க்கலாம் இந்த அளவில் இந்த குரட்பாவின் பொருளை நிறைவு செய்கிறேன் படிவுடைய பற்றமைந்த கண்ணும் மடிவுடையார் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை